நூற்றி தொன்னூற்றி இரண்டு பற்றி கேட்டார்கள் அப்போது அப்துல்லாஹின் ஜெயித் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி ஒழு செய்து காட்டினார்கள் பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை தமது கையில் ஊற்றி முன் இரு கைகளையும் மூன்று முறை கழுவினார்கள் பின்னர் தமது கையை பாத்திரத்தில் நுழைத்து தண்ணீர் எடுத்து மூன்று முறை வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூன்று தமது கையை பாத்திரத்தில் நுழைத்து இரு கைகளையும் மூட்டு வரை இருமுறை கழுவினார்கள் பின்னர் தமது கையை பாத்திரத்தில் நுடைத்து தமது தலையை தழுவினார்கள் இரு கைகளையும் தலையில் வைத்து முன் பக்கத்திலிருந்து பின்பக்கம் கொண்டு வந்து பின்னர் பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம் கொண்டு வந்தார்கள் இவ்வாறு ஒரு தடவை செய்தார்கள் பின்னர் தமது இரு கால்களையும் கரண்டை வரை கழுவினார்கள்